அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனம் தூய்மை செய்வினை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அதாவது நல்ல எண்ணங்கள் உடைய மனம் தூய்மையான மனம் அப்புறம் தூய்மையான செயல்கள் இந்த இரண்டும் ஒருவனிடத்தில் அமைய வேண்டுமானால் அது அத்தகைய தூய்மையுடைய மக்களோட பழகிறத்தினாலே ஏற்படும் யாரிடத்துல தூய்மையான மனமும் செயலும் தூய்மையாகவும் இருக்கிறதோ அப்பேற்பட்ட ஜனங்களோட பழகிறத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு தூய்மையான எண்ணங்களும் தூய்மையான செயல்களும் அமையும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் அத சார்ந்துதான் இருக்கு ஆக தூய நல்லிணத்தின் பற்றுக்கோடாகத்தான் தூய மனமுடையவனாக இருப்பதும் தூய செயல் உடையவனாக இருப்பதும் அமையும் எவ்வளவுதான் உயர்ந்த எண்ணங்களை கொண்டவனாக ஒருத்தன் இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் நல்ல கூட்டுறவை அதாவது நல்லவர்களுடைய பழக்கத்தை பற்றுக்கோடாக என்றால் அவைகள் நன்றாக எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அவைகள் பயன்படாது நல்ல கூட்டுறவு ஆதாரமாகத்தான் எண்ணமும் செயலும் நிலைத்து விளங்கும் மனசுல தூய்மைங்கிறது என்னது வள்ளுவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்ற அரண் வலியுறுத்தல் இருக்கக்கூடிய குரட்பாக்களை நினைத்து பார்த்தால் போதுமானது அதாவது பொறாமை இல்லாத மனசு பேராசை இல்லாத மனசு கோபம் பெருங்கோபம் இல்லாத மனம் கடுமையான சொற்களை சொல்லாத மனம் அப்புறம் வஞ்சன பண்ணாமல் இருக்கிறது திருடாமல் இருக்கிறது இதெல்லாம் பிறகு சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த நான்கு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் மனத்துக்கண் மாசுன்னு இவைகளை சொல்லியிருக்கிறார் மற்ற மாசுகளையும் நாம் சேர்த்துக்கணும் பொதுவாக பேராசே பெருங்கோபம் பொருட்பற்று கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளாத தன்மை அளவுக்கு மீறின கர்வம் அப்புறம் பிறரை பார்த்து பொறாமப்படுறது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் தான் இருக்கக்கூடிய மாசிகள் செய்வினை தூய்மைனா என்னன்னா யாரையும் கஷ்டப்படுத்தாம சர்வபூதான் அப்பீடை என்னும் பெர் மனு யாரையும் துன்பப்படுத்தாம செய்யக்கூடிய செயல்களைத்தான் அது மாத்திரமல்ல சமூகத்துக்கு பிற்காலத்துல பெரும் பயனை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அருளோடு நிறைந்ததாக இருக்கணும் அதத்தான் செய்வினை தூய்மைங்கிறோம் மனமும் செயலமும் சொன்னதுனால வாக்கையும் நாம சேர்த்துக்கணும் பேச்சையும் சேர்த்துக்கணும் ஆஹ் பேச்சுல தூய்மை மனத்துல தூய்மை செயல்ல தூய்மை இப்படி நாம அதுல இருக்கணும்னு சொன்னா அது நல்லவர்களோட பழகினாத்தான் முடியும் அதுக்குள்ள சத்சங்கம் வேண்டும் இத சமஸ்கிருதத்தில் சத் சங்கம் தீயவர்களோட சேர்க்கையை வந்து துசங்கம் என்று சொல்லுவோம் நல்லார் இணக்கம் தீயார் இணக்கம் இங்க பெரியாரை துணை கோடல் சேராமை என்ற தலைப்பிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா சிவனை சார்ந்திருப்பவர்கள் வினையை நீக்கி விடுகிறார்கள் என்று திருமந்திரத்திலே சொல்லுகிறார் அதுவும் இறைவனை சார்ந்திருப்பதும் இனத்தோட சார்ந்திருப்பதாகவே பெரிய மேற்கோள் சொல்கிறார்கள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவநருளாலே சிவபெருமானை சார்ந்திருந்தால் எல்லாவிதமான வினைகளும் நீங்கும் ஆக அவனே சத்பொருள் மெய்ப்பொருள் அவனை சார்ந்திருப்பதாலே ஏற்படக்கூடிய நன்மையை இந்த திருமந்திர பாடலிலே பார்க்கிறோம் பதவுரை பார்க்கலாம் மனம் சிறப்பு அறிவு வெளிப்படும் இடமாகிய மனம் ஆ மனிதனுடைய அறிவு வெளிப்படுகின்ற இடமாகிய மனத்தின் தூய்மை செய்வினை பேச்சு செயல் ஆகியவற்றின் தூய்மை தூய்மையானது இரண்டும் இவ்விரண்டும் இனம் தூய்மை இனத்தின் தூய்மையை தூவா சார்ந்திருப்பதற்கேற்ப வரும் அமையும் அறிவு நன்றாக வெளிப்படும் இடமாகிய மனத்தின் தூய்மை பேச்சு செயல் ஆகியவற்றின் தூய்மை இவ்விரண்டும் இனத்தின் தூய்மையை சார்ந்திருப்பதற்கேற்ப அமையும் என்பது பொழிப்புரை மனம் தூய்மை செல்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாவரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்